அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க குணங்கள் அவனுடைய குடிப்பிறப்பு அவனுடைய குறைகள் அவனுடைய நண்பர்கள் இவர்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஏற்கனவே இந்த குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் குன்றாயினம் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னால் குறைபாடில்லாத சுற்றம் அப்படிங்கிறது தான் பொருள் ஒருவரை சுற்றி பெரும்பாலும் அவர்கள் நண்பர்கள் இருப்பார்கள் அதனால குன்றாயினம் காலிங்கருங்கிற உரையாசிரியர் சொன்னார் ஒழுக்க குறைபாடு இல்லாத நண்பர்கள் கூட்டம் என்பதை இந்த குன்றாயினும் என்ற சொல்லு அந்த அதாவது அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் சொல்லுகிறது என்றார் ஒருவனுடைய சேர்க்கை சிறுமை குணம் கொண்டவர்கள் கூட்டமாக இருந்தால் அவனது சிந்தனை சொல் உணர்வுகள் எல்லாம் கீழ்மை நிலையில் இருக்கும் அதானே பார்த்தோம் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்றார் சிற்றினம் சேராமையில் அதை ஞாபகப்படுத்திக்கலாம் நாம் வஞ்சனையாளர்கள் பொழுது கழிக்கின்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சான்றோர்கள் பழிக்கக்கூடிய குணமுடையவர்கள் அவர்களுடைய தொடர்புடையவனை நற்பொண்டு கொண்டவனாக இருக்க முடியாது இத்தகையவர்களுடைய நட்புறவு ஏற்கத்தக்கதல்ல நல்லோருடன் கூட்டுறவு கொண்டுள்ளவனே விரும்பத்தக்க நண்பனாக இருப்பான் அதாவது நம்ம யார்கிட்ட நட்பு பூணுகிறோமோ அவனை சுற்றி இருக்கிறவங்களுடைய குணங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குணம் தோஷம் அவனுடைய குடிப்பிறப்பு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கு நாளடியாரில் ஒரு பாட்டு அது என்ன சொல்கிறது ஒருத்தனை மனசு விரும்பி நண்பனாக ஏற்ற பிறகு அதுக்கு பிறகு பண்பு நலன்கள் என்ன குற்றங்கள் யாவை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினோமே ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் எல்லாரும் இகழ்ந்து சிரிப்பாக இருக்கலாம் நண்பனுடைய குற்றத்தை மறைக்காமல் வெளிப்படையாக தூற்றுபவன் செல்லும் நரகத்தை சென்றடைவனாக அப்படின்னு அந்த பாடல் இருக்கிறது குற்றமும் ஏனை குணமும் ஒருவனை நட்டபின் நாடி திரிவேனேல் நட்டான் மறைக்காவா விட்டவன் செல்வழி செல்க அரைகடல் சூழ் வையம் நக அதாவது முதல்ல அவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி நுட்டேன் நண்பன் ஆக்கி கொண்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய குணதோஷங்கள்லாம் தெரியுறதுனால எல்லார்டையும் சொல்கிறது அவன்கிட்டையெல்லாம் நான் இனிமேலாம் வச்சுக்க மாட்டேன்ப்பா பழக்கமெல்லாம் ஏன்னா அவங்ககிட்ட குறைபாடு நிறைய இருக்குன்னா அது நீ முதல்லையே யோசிச்சுருக்கணும் இப்போ போய் அவனுடைய தோஷங்களையெல்லாம் சொல்கிறது நல்லதில்லை அதனால் நீ துன்பப்படுவாய் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்கிறது குற்றை ஏனை குணமும் ஒருவனை நட்டபின் நட்பு கொண்டபின் யோசித்து பார்ப்பேனே ஆனால் நட்டன் மறைக்காவா விட்டவன் செல்வழி செல்க ஒரு நண்பன் அவன் நம்மகிட்ட நட்பின் காரணமாக எத்தனையோ விஷயங்களை நம்மள்ட சொல்லியிருப்பான் அதெல்லாம் ஊரறிய சொல்றது அப்படி சொன்னா அதுக்கு ஒரு நரகம் இருக்காம். அரைகடல் சூழ் வையம் நகை இகலோகத்திலையும் ஜெகனங்கள்லாம் இகழ்வார்கள் அடுத்த சரீரத்திலையும் இவனுக்கு துன்பம் நிறைந்த நரகந்தான் கிடைக்கும் ஆகையினால் ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பு பூணாதே நட்பு பூண்ட பிறகு நண்பனுடைய தீமைகளை எடுத்து வெளியில் பேசாது இத்தனை விஷயம் இதற்குள்ளே இருக்கு ஆக குணம் குடிப்பிறப்பு குற்றம் குறையில்லாத சுற்றம் ஆகியவற்றை அறிந்து நட்பு செய்க என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் என்று சொல்லி இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் குணனும் குடிமையும் குற்றமும் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை